வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி அவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெஸ்ட் மின்ஸ்டர் உடன்பாட்டின்படி புதிய நெதர்லாந்தை நெதர்லாந்து இங்கிலாந்திடம் ஒப்படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யாழ்ப்பாணம் சுன்னாகம் பருத்தித்துறை ஆகிய நகரங்களில் இடம்பெற்ற உள்ளூர் கலவரங்களில் பல கடைகள் சூறையாடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ருமேனியாவில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் ஆயுத கப்பல் மானுஸ் தீவில் வெடித்ததில் 432 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கம்போடியாவில் கேமரூச் படைகள் புனம்பென் நகரையும் விமான நிலையத்தையும் தாக்கி 44 நான்கு பேரை கொன்று பல விமானங்களை அழித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு விண்டோஸ் ஒன்று இயங்குத்தளம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெர்மனியர்கள் பெர்லின் சுவரை இடிக்க ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நைஜீரியாவில் சுற்றுச்சூழல் ஆதரவாளர் கென் சரோ விவா என்பவரும் அவரது எட்டு சகாக்களும் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானில் தேச துரோகம் மற்றும் சதி செயல்களில் ஈடுபட்டதாக முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் லூனா பதினேழு விண்கப்பல் சந்திரனுக்கு லூனா கோடு எனப்படும் தானியங்கி கொண்டு சென்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செவ்வாய்கோளில் தரையிறங்கிய ஐந்து மாதங்களுக்கு பிறகு பீனிக்ஸ் விண்கலத்துடனான தொடர்புகள் அருந்த நிலையில் இத்திட்டம் முடிவுக்கு வந்ததாக நாசா அறிவித்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய அரசியல்வாதி கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி கணபதி ஐயர் இந்திய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாப்பானி பட்டாச்சாரியா வங்காள எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொத்தமங்கலம் சுப்பு தமிழக எழுத்தாளர் நடிகர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாண்டில்யன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆசா ஞான சம்பந்தன் தமிழறிஞர் இலக்கிய விமர்சகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோ தம்பிராஜா இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுந்தர்லால் குரானா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மைக்கேல் கலாசுனிகோவ் ஏகே நாற்பத்தி ஏழு துப்பாக்கியை வடிவமைத்த ரஷ்யர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தத்தோபந்த் பாபுராவ் தெங்காடி இந்துத்துவவாதி தொழிற்சங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆ துரை ராஜா இலங்கை கல்வியாளர் பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கேசரிநாத் திரிபாதி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு எஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா இலங்கை மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு டக்லஸ் தேவானந்தா இலங்கை அரசியல்வாதி துணை இராணுவ குழு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஆனந்தராஜ் தமிழக திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு ஆர்த்தர் ராம்போ பிரான்ஸ் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முஸ்தபா கமால் அதாதுர்க் துருக்கியின் முதலாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் தமிழக எழுத்தாளர் இதழாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லியோனிட் பிரெஸ்னெவ் சோவியத் ரஷ்யாவின் நான்காவது அரசு தலைவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடராஜா ரவிராஜ் இலங்கை தமிழ் வழக்கறிஞர் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புஷ்பா தங்கதுரை தமிழக எழுத்தாளர் செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எம்எஸ்எஸ் பாண்டியன் சமூக ஆய்வாளர் பேராசிரியர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுந்தரம் ஸ்ரீஸ்கந்தராஜா இலங்கை உயர்நீதிமன்ற நீதிபதி